அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் இறைவன் ஜடமல்ல அறிவற்றவர் அல்ல எல்லாவற்றையும் அறியும் தத்துவமாக இருக்கிறார் எல்லாவற்றையும் அறிபவராகவும் இருக்கிறார் மெய்ப்பொருளையும் அறிந்திருக்கிறார் மெய்ப்பொருளின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்ற பொய்பொருள்களின் எல்லா தன்மைகளையும் நன்கு அறிந்தவராகவும் அவர் இருக்கிறார் எனவே அவர் அறிவு வடிவமாகவும் எல்லாம் அறிந்த தன்மை உடையவராகவும் அவர் விளங்குகிறார் எல்லாவற்றையும் படைத்த இறைவன் எல்லாவற்றையும் அறிந்திருப்பார் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே என்று அருளாளர்கள் இறைவனை போற்றி பாடியிருக்கிறார்கள் உணர்வு கடந்ததோர் உணர்வே என்ற வரி மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு வரியாகும் இறைவன் முதற் என்று சொன்னதால் அவர் உணர்வற்றவர் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது அவர் வாலறிவன் எல்லாம் அறிந்தவர் உலகின் அறிவு காரணமாகவும் அவரே இருக்கிறார் என்ற கருத்து இங்கே இரண்டாம் குரலிலே கூறப்பட்டிருக்கிறது பானையை வணைகின்ற குயவன் எப்படி மண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்படும் பானைக்கு அறிவு காரணமாக இருக்கிறாரோ தங்கத்திலிருந்து நகைகளையெல்லாம் தோற்றுவிக்கும் பொற்கொல்லர் எப்படி அந்த நகைகளை உருவாக்குகின்ற அறிவு காரணமாக இருக்கிறாரோ அப்படி இப்படைப்பிற்கு முதற் காரணமாகவும் இருக்கின்ற இறைவன் இந்த படைப்பிற்கு அறிவு காரணமாகவும் இருக்கிறார் என்பது இங்கே வாலறிவன் என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் ஆக ஆகவே இந்த இரண்டாம் குரலிலே இறைவன் அறிவு காரணமாக இருக்கிறார் என்ற கருத்து கூறப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து எப்படி செலந்தி பூச்சியானது தங்கிட்ட இருக்கக்கூடிய கச்சா தன்னுடைய உடம்பிலிருந்தே உண்டாகக்கூடிய கச்சா வலையை பின்னுகிறது அந்த வலையை வெளிப்படுத்தவும் செய்கிறது வலையை இழுத்து செய்கிறதோ எப்படி கனவுலகை நம்முடைய மனமே படைக்கிறதோ கனவுலகமும் கனவில் காணும் மனிதர்களும் பொருட்களும் நம்மிடமிருந்தே தோன்றுகின்றனவோ அதுபோல இறைவனே இந்த மாபெரும் படைப்பின் அறிவு காரணமாகவும் பொருட்காரணமாகவும் இருக்கிறார் எல்லா அறிவும் அவரிடம் இருக்கிறது அவருடைய நல்ல திருவடிகளை நாம் தொழ வேண்டும் வாலறிவுக்கு எதிர் சிற்றறிவு இறைவன் வாலறிவன் நாம் சிற்றறிவுடையவர்கள் பேரறிவு என்பது பிரம்மம் அல்லது பரம்பொருளை குறிக்கிறது பேரறிவின் மீது வாலறிவும் சிற்றறிவும் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன என்று அத்வைத சித்தாந்தம் உபதேசம் செய்கிறது எல்லாம் அறிந்த தன்மையும் குறைவாக அறிந்த தன்மையும் மாயையால் பரம்பொருளின் மீது கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன சற்று ஆழமான கருத்துக்கள் தான் இவைகள் இருந்தாலும் இந்த ஆழமான கருத்தை இந்த உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்பு உ உயிரானது அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இதையெல்லாம் நான் உங்களோடு விளக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறேன் சிற்றறிவுடையவனும் வாலறிடையவனும் உண்மையில் பேரறிவாக இருக்கிறார்கள் தூய இருப்பாகிய தூய பேரறிவாக விளங்குகிறார்கள் ஆக சிற்றறி உடையவனுக்கும் வாலறி உடையவனுக்கும் இருப்பு பேரறிவே ஆகும் என்பது கருத்து அவரவருக்கு இருக்கின்ற ஆற்றலில் வேற்றுமை இருக்கிறது உலக வழக்கில் பார்த்தால் சிலருக்கு படிப்பே வருவதில்லை சிலர் எளிதாக பதினெட்டு மொழிகள் பேசுகிறார்கள் அந்த உடல் மன கூட்டமைப்பின் தன்மை அப்படிப்பட்டது இதை வடமொழியிலே உபாதியின் தர்மம் என்று சொல்லுவார்கள் அஷ்டாவதானி தசாவதானி சதாவதானி என ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் மனதை ஒருமுகப்படுத்துகின்ற திறன் சிலருக்கு இருக்கிறது எட்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் கவனத்திற்கு கொண்டு போவர்கள் கவனவர்கள் அவதானி என்பதற்கு தமிழிலே கவனகர் என்று கூறுகிறார்கள் எட்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் நினைவிலே கொள்பவர்கள் பத்து விஷயங்களை ஒரே நேரத்தில் நினைவிலே கொள்பவர்களை தசாவதானி என்கிறோம் நூறு விஷயங்களை ஒரே நேரத்திலே மனதிலே வைத்திருப்பவர்களை ரொம்ப கடினமான விஷயம் அவர்களை சதாவதானி என்கிறோம் ஒரு சில மனிதர்களுக்கே இந்த ஒரு ஆற்றல் இருக்குமானால் இந்த படைப்பு தத்துவமாகிய ஆண்டவனுக்கு படைப்பை தோற்றுவித்து ஆளுகின்ற ஆண்டவனுக்கு எத்தகைய அறிவு ஒரே நேரத்தில் இருக்கும் என்பதை எல்லா அறிவும் ஒரே நேரத்தில் இருக்கும் என்பதை சொல்லவும் வேண்டுமா இந்த இறை தத்துவத்தை நாம் நன்கு உணர்வதற்கு இறைவன் அருள் புரியட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் சரி இனி இறைவனை எப்படி வழிபட வேண்டும் அதை பற்றிய கருத்தை நாம் பார்க்க போகிறோம் கற்றதனால் ஆயபயன் என் கொல்